ராத்திரி வேலையை வெளிப்பெருந்து தடுக்கியாக நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ராத்திரியாக நெருங்கி உரையாடக்கூடிய ஒரு ராத்திரியாக கத்தரவோடி யாவரும் பயன்படுத்தி தேவாசிரியான நிறைவாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்று தேவசால் பகலிலும் தூங்கலாம் ராத்திரியிலும் தூங்கலாம் நம் உலகத்தில் கஷ்டமான வேலைகளை நம்ம கலைப்பது அரிதான ஒரு காலங்கள் இனி வரப்போகின்றது எங்குமே சத்தமத்தை ஆராதிக்க முடியாமலும் தேர்தலை பற்றி அறிவிக்க முடியாத சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு காலம் வரப்போகின்றபடிதான் இந்த காலங்களில் நிறைவாக நம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிடப்பட்ட நேரங்கள் என்பதை அறிவித்திருக்கிறார் அறுப்பு காலத்திலே தூங்குகிறோம் நீதிமன்ற அந்த மாதிரி ஒரு அறுவடையின் காலம் நிறையமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காலம் இந்த காலத்தில் சேமித்து வைக்கின்றவர்கள் அவர்கள் இந்த கோடை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் அறிந்திருக்கிற முடிந்தால் தலைக்கல அக்காலத்தில் மிக இவ்வளவுக்கு அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவளுக்கு அதிகமாக கேட்டு பெற்று செல்ல வேண்டும் என்று அறிவித்துள்ளார் ஆவியானவர் இறங்குவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வாசல் திருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரயேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவோம் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று எரிய சொல்லி இருப்பது கதையை திறக்காத எந்த வீட்டுகளும் ஆண்டவரில் வருகிறவரை மனிதர்கள் விரும்பாமல் இருந்தால் சாப்பாடு ஆரம்பிக்கிறார் ஆண்டவரோ யார் தலைத்து விரும்பி தேடுகிறார்களோ ஆகிய மாத்திரமே அவர் செயல்படுகிறார் உள்ளமெல்லாம் தேவன் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவாதியாளர்கள் நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் தேவையோடு உரையாடி கழிவற வேண்டும் ஆசீர்வாதங்களை பெற்றிச்செல்ல வேண்டும் உணர்வு நாம் தேவத்தில் நல்லது அவசரங்களை வாசிக்கலாம் பதினேழாவது அதிாரம் மூன்றாம் அவசரத்தை ஒரு வாசிப்போம் ஏழாம் அதினம் ரெண்டாம் ாகியேசிம் அறிவரே நித்திய ஜீவன் என்று அறிமுக அறிகின்ற ஒரு அறிவு தேவனை பற்றி அறிகிற அறிவு என்று தேவனையே அறிந்து கொண்ட ஒரு அறிவு மேலான நித்திய ஜீவனாக என்று செருபரசு ஆண்டவர் சொல்கிறார் தேவனை பற்றி படித்தவர்கள் பண்டிதர்கள் அரசியல்வாதிகளோடு அறிந்திருக்கிறார்கள் அவரை ஆண்டவரே என்றும் நாம் சொன்னதாகவே கடந்த வாசித்திருக்கின்றோம் அங்குதான் அப்படிப்பட்ட அறிவிக்க பெருகிக் கொண்டு வருகின்றது இங்கே கடவுளையே அறிவித்தவர் அறிவு கடவுளோடு கூட இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை கடவுளை ருசித்து ருசித்து கனிபுடுகின்றவர்களும் அந்த கருவத்துக்குள்ளே கடலாறு கடந்து இயேசு அறிவதே நித்திய ஜீவனால் அதுதான் நித்திய ஜீவனாக மாறுகின்றது அந்த ஜீவனிலே கனிபூர் மகனா ஆரம்பிக்கின்றது கோடிக்கணக்கான மக்கள் ஜீவனை பெற்றுக் இயேசு நாதனை பற்றி புத்தகத்தின் வாயிலாக பதிவின் வாயிலாக இயேசுநாதிரி பிடிப்பட்டவர் இத்தேவனே அறிவித்த அறிவு அவனை அவன் தன்னுடைய மனைவி அறிந்தால் அவனோட குமாரனை பெற்றாலும் தெரிவித்திருக்கின்றது போல இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை குறிப்பிடுகின்றது கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை கூட பிறாக்காலத்தை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆபியான பதினாலாவது வசனத்திலே அப்போ ரெண்டு விருந்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எப்பொழுதும் எங்களை வெற்றி சேர்த்தப்படும் எல்லா இடங்களிலும் கொண்டு அவரே அருகின்ற அறிவின் பாசனை வெளிப்படுத்த வேண்டியது தேவரே அருகின்ற அறிவு தேவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை மிதமாக அறிவிக்கும்படியான கிருவிருக்கிறபடி மேலே அதிசனையிலே ஒரு விசுவாசியை காணும் பொழுது நீங்கள் விசுவாசிகள் ஆனும்பொழுது பரிசுத்தாமி கேட்கிறார்கள் பெறவில்லை சென்னையில் அதற்காக ஏன் என்று கேட்டு உபதேசித்து ஞானசானம் தப்பிதமாக இரண்டாவது ஞானசானம் கொடுத்து அப்படி இரண்டாவது கொடுக்க கூடாது என்று தவித்து விட்டவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முழுகின்றவர்களும் வெளியிடத்திற்கு இரண்டாவது கொடுத்தார் வீசிக் கொண்டிருந்த அப்போ சொல்லுகிறார்கள் நாம் அந்த நல்ல கருதிகளை பெற்றிருக்கின்றபடி நான் இந்த அறிவினை நாம் இன்றும் அதிகமாக அமர்ந்து தேவனோடு உருவாடுகின்ற உருவாட்டத்தில் என்னென்ன மேன்மை இருக்கின்றது என்னென்ன மகிழ்ச்சி இருக்கின்றது என்னென்ன ஆசிரியான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் பனிரெண்டாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் ஏழியும் குமார்களை குறித்து ஆசைக்கலாம் அவர்கள் கருத்தரை அறியவில்லை ஆசாரிய ஊழிச்சு வந்திருந்தார்கள் கர்த்தனை பற்றி அறிந்திருந்தார்கள் ஆசாரிய ஊழியத்திலும் வந்திருந்தார்கள் அவர் கருத்தரை அறியவில்லை கடவுளுடைய ஆணியவர்கள் பெற்றுக் கொள்ளாதவர்களாக இறைவனோடு கூட நெருங்கி வாழக்கூடாதவர்களாக இருந்துபடினால் போலியாரின் மக்களாக மாறிவிட்டார்கள் எந்த வருஷத்த தேவ ஆகிய நமக்கு பதிப்புகின்றது ஒவ்வொரு ஒன்றாம் காலம் பத்தொன்பதாவது செல்லும்போது ஒவ்வொரு ஒன்றாம் அதிகாரம் வசனம் தேரலை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தலே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்ற ஒரு அறிவு எல்லா உள்ளங்களிலும் இருக்கிறது என்று செலவு எனக்கு தெரியாமல் யாரும் போக்கு செல்ல முடியாமல் அதாவது காலவனைக்கு நம்மை உண்டாக்கிற உணர்வு இருக்கின்றது காலம் செல்ல செல்ல பாவ கிரிகள் பிரவேசிக்க பிரவேசிக்க அவைகள் மறைந்து போகிறது மறந்து அப்படி இருந்தால் உலக மக்கள் எல்லாருக்கும் உலகத்தை சீர்தித்தது யாரு பேரத்து இயக்குகிறது யாரு என்பது எல்லா மனிதர்களும் எல்லா மதத்திலும் அறிந்திருக்கிறார்கள் அவனை எல்லாருமே ஒரு அணு அசையாது என்று தாய்மணவர் கூறியிருக்கிறார் அந்த தாய் மாணவருக்கு அந்த அணுவை அசைக்கின்ற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தார் தேவனை பற்றி அறிவு இப்படி இருப்பார்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுடையாக எல்லாரும் இருந்தார்கள் ஆனால் அந்த தேவன் யாரும் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவணவருக்கு ரொம்ப காலம் இருந்தும் அந்த தேவனை அறிய முடியாத கடந்து போய்விட்டார் கடைசியாக ஆராய்ச்சியில் சூரியன் மறைந்து மறைக்கப்பட்டு வருகிறது சூரியனை ஒளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதவனைக்கு மறைத்து விடுகின்றது அதுபோல கடவுள் ஒளியாக இருக்கிறார் கடவுள் எல்லாம் எவற்றில் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஏன் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுளை என்ன ஏன் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவர் சொல்லும்பொழுது ஒரு கரிய காரியில் என்ன மறைத்து இருக்கின்றது இந்த காரிகளுக்கு கூட கடவுளிடத்தில் என்னை அழைத்துக் கொண்டு போவதற்கு ஒரு ஞான விளக்கு இல்லையே பாடியிருக்கிறார் யாருன்னு தெரியாது எலை மறைத்த வல்லீரலை என்று விரும்புகிறேன் கடவுளை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் கூட இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அவரை பார்க்க முடியாதீர்கள் எண்ணில் இருக்கிற மக்கள் இறைவனை காணுவதற்கு நம்ம வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறபடினால் நாம் இப்போது எரிந்து மனகாசிக்கிற இருப்பதற்கு இப்படிப்பட்ட நாக்காளங்களை மிக அருமையாக பயன்படுத்தி நம்முடைய வெளிச்சத்து வெளிச்சம் நிறைவாக இருக்கும்படி பாத்திரம் நிறைவு அனுபவங்களை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான போது அவர் கடவுளை விட்டு தூரமாக கடவுளை பற்றி அறிந்திருக்கிறார் கடவுளோடு கூட நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அடைய முடியவில்லை அப்படி உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இயசுகிறவர்கள் கடவுளை என்று அறிந்திருக்கிறார்கள் அந்த கடவுளோடு கூட இணைந்து அந்த ஜீவனுக்கு பிரே செய்ய முடியாதவர்கள் இருக்கிறபடிதான் நமக்கோ கருத்தருந்து நல்ல கருதி கொடுத்திருக்கிறார் என்று அன்பில் விரும்புகிறார் அது பரிபூணனப்படும் வந்தேன் பதினஞ்சு இருபது வருஷம் ஆக பிறகு அணியை தத்தி தத்தி பேசுகின்ற அந்த பரிகாசி மாற்றமே பேசிகொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நமக்கு வந்து நிறைய வர்றாங்க இந்த குறைகள் மாற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் நிறைவானது வரும்போது குறைவான ஒளிந்துபோகின்றது அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்போது நிறைந்த அனுபவங்கள் தேர்தல் சென்மையாக பயன்படுத்திக் கொண்டு விரைந்த புதிய கடுமைகளை புதிய வாரங்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று தேர்தல் சமத்தில் கேட்டுக்கொண்டு அதிகாரம் இருபத்தி எட்டாவது தேவரே அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அனுக்கு மனுவில்லாது தகாதர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தை கோப்பான் என்று பரிசுத்தாவி பலவனாக தேவன் அருகின்ற அறிவை அடைந்த பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அதை பற்றி கொண்டிருக்க தேவனோடு உறவாடி தேவனோடு கலை விருந்து தேவிக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பாம உள்ளத்திலெல்லாம் தீய எண்ணங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பித்து கொண்டிருந்தது ஏன் தெரியுமா அந்த அறிவர்களை பற்றி பண்டிகொண்டிருக்கு மனதில்லாது போனபடினால் பேரணி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடிதான் தகாதல்களை செய்யும்படி சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் பரிசுத்தாவி பெத்த பிறகு தேடான சிந்தைகள் வருகின்றது தீனியான உண்ணண்கள் பாவ போராட்டங்கள் வருகின்றது அது என்ன காரணம் அந்த அறிவரை பற்றிக் கொண்டிருக்க கடவுளோடு கூட நேரங்களை செம்மையாக பயன்படுத்தி அந்த மகிழ்ச்சியிலே மகிழ்ந்து கனவுன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியல நம்முடைய தேவ ஜனங்கள் அவைகளிடம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு அந்த பேரின்ப நதியிலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக அந்த தேவாதியான நம்முடைய உலகத்தில் நதி போல புறப்பட்டு ஓடக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இப்படிப்பட்ட நாக்காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான விசுவாசிகளுடைய என்ன ஓடுமா ஜீவ தண்டியில் உள்ள நதிகள் புறப்பட்டு சாசி ஓடும் என்று சொல்லவில்லை ஜீவதண்டியில் உள்ள நதிகள் புறப்பட்டு அப்படி நதிகள் புறப்பட்டு ஓடும்போது அநேக மக்கள் தகம் பெருக்கப்படுகின்றார்கள் அநேகம் செயல்படுகின்றார்கள் விடுதலை பெறுகிறார் நதிகள் போகின்ற இடத்திலெல்லாம் என்ன சம்பவம் என்று தேத புத்தகங்கள் எழுதிக்கின்றபடிதான் திருச்செலின் ஆகியனாம் உள்ள நதிகள் ஓடும்படியான நல்ல அனுபவத்தைப் எல்லா உள்ளங்களுக்கும் நதி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இந்த காலான் தேசத்தில ஏதோ தோட்டத்தை செழிப்படைய செய்வதற்கு ஒரு நதியை புறப்பட்டு நான்கு பெரிய ஆடுகளாக பிரிப்பது கழிவு செய்வது போல உள்ள நதியானது திருச்செயில் செழிப்பைக்கு செலிப்புற செய்து திருச்செயக்கு அறிவித்த மக்கள் எல்லாரும் செழிப்படைய செய்து கணிபுறும்படியான நல்ல அனுபவங்களை கொண்டு வரும் என்று அறிந்திருக்கிறபடிதால் இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவையோடு உருவாடுகின்ற உரவாட்டத்தை அதிகமாக்கிண வேண்டும் என்று கர்பராகிய கிறிஸ்தியை அறிவின் வேலைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தோண்டிக் கொண்டிருக்கிறேன் அது மாத்திரமில்லை என் கர்த்தனாகிய அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தேர்தலை பற்றி அறிய வேண்டும் தேவனை அறிய வேண்டும் தேரோடு வேண்டும் கழிவற வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அவரோட பேச வேண்டும் என்பதை உணர்வு அற வேண்டும் என்பதற்காக மற்ற எல்லாவற்றையும் நஷ்டமாக இருக்கிறேன் என்பவர் சொல்லியிருப்பது போல தேவல் ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலேயே பரிசுப்பாவி பற்றி தேவலோடு உரையாடி தேவனை அருகின்ற அறிவிலே வளர்ச்சி அடைகின்ற காலங்களை வேறு காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற போது நம்முடைய உள்ளங்கள் பாவத்தால் நிரப்பப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக ஆகிவிடுகின்றது அப்படி ஆகிவிடாத போல பெரிய கப்பல் வியாபாரியுடைய மதம் ஒரு பெரிய சந்தி சமையல பெரிய அதிகாரியாக இருந்தவர் பெரிய மதிப்பும் மரியாதையும் புகழு உடையவராக ஏழை பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டாலே மேல் உள்ள மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலே நஷ்டமாக இறைவனையோடு கூட கணிவுகின்ற அந்த வாழ்க்கையை போதுமானது என்று தெரிந்து கொண்டார் பரிசுத்தவர்களாக எழுதியிருக்கிறார் அதாவது நான் தேவையான இப்படிப்பட்ட நேரங்களை சென்னையாக பயன்படுத்தி நிறைந்த ஆசிர்வாதத்தை பெற்று விரும்புகிறேன் அது திரும்ப திரும்ப பயன்படுத்தி நமது வீட்டில் எல்லாம் வசதியான பொருளும் எல்லாம் இருந்தால் தேவைப்படும் எடுத்து பயன்படுத்திக் கொள்வது போல பாக்க வைத்திருந்தால் எடுத்து செலவு செய்திருக்கிறோம் அதுபோல தேவையான ஆவிக் குறித்து என்பதை நிறைவாக பெற்றுக் கொள்ளும் போது தேவைப்படும் போதெல்லாம் அதை தியானித்து தியானித்து அந்த கிருமியோடு கூட சேர்ந்து நேரங்களை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தேவையில கோரிக்கொள்ள ஆசைப்படும் ால்தான் நம்ம எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் இல்லாமல் எடுத்து பயன்படுத்த முடியாது சட்டிகள் இருந்தால்தான் அகப்பயில அவர் என்று சொல்லியிருப்பதை சொல்வார்கள் அப்புறம் உலகத்தில் தேவ அன்பு நிறைந்திருந்தால் மாத்திரம் தான் அதை பயன்படுத்தி பயன்படுத்தி நேரங்களைச் செல்ல முடியும் ல்லாதவியுள்ளதமாக தான் மாறிற்றுக்கொள்கின்ற நேரத்திலே அடைந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அது நிறைவாக பெற்றுக் கொள்ளுகின்ற உள்ளமானது திறக்கப்பட்டதாக ஆவே என்று இருக்கிறேன் இடை பிரமாணத்துக்கு என்று வாய் ஆவேன்றி திறக்கிறேன் என்றெல்லாம் பத்தம் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கள் உண்டாகி இப்படிப்பட்ட நேரங்களை நாம் செம்மையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவை என்கிறார் கொலை செயல் வர் நம்மிடத்தில் கிரியை செய்யும்பொழுது நற்கிழிகளால் வழிபடும் சகலவித நற்கிழிகளில் ஆகிய கதிகளை தந்து தேவனே அணுகின்ற அணிகளை விறுத்தி அடைந்து கருத்திற்கு பெரிய முண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த பவுல இடமாக சகலவீனமான நற்கரிகள் ஆகிய கதைகள் யாருடைய உள்ளத்திலிருந்து வரும் தேர்தலை அதிகமாக அறிந்து தேவையோடு கூட உறவாடுகின்றவர்கள் அவரது சிந்தனைகள் எண்ணமெல்லாம் தேவலைப் பெற்று ஜெயிலிகளைப் பெற்று தேவீர காரியங்களை குறித்து தேர்தலுக்காக கொடுக்க வேண்டும் உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வந்து கொண்டிருக்கிற வேற எண்ணங்களெல்லாம் வருவதற்கு இடம் இருக்காது என்றால் உள்ளமெல்லாம் தேவி கம்பெனி நான் அப்படிதான் அவர்கள் செய்து கொண்டிருக்க முடியும் அதனால் அவர் சொல்லும்போது கதிகளை தந்து தேவையில் விரித்தடைந்து கருத்திற்கு நடந்து கொள்ளுங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா அவருக்கு மாறான கிரியல் ஆரம்பிப்பதற்கு காரணம் அன்புடைய குறைந்து விடுபட்ட நேரங்களையும் தூக்கத்திற்காக செலவழித்து அசதியாக இருந்து ஒரு மனம் இல்லாமல் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு அனுபவத்தினாலே நம்முடைய வாழ்க்கைகள் வறட்சியாக காணப்பட்டு விடுகிறது அப்படி இருக்கக்கூடாது என்று அவை என்ன சொல்லுகின்றார் மூன்று நான்கு வசனங்களிலும் பரிசுத்தேதர் இப்படி சொல்லுகின்றார் பேரிகின்றார் நம்முடைய மகிழ்ச்சியான காரணத்தினாலும் நம்மை ஆழ்த்தவரை அறிகிற அறிவினாலே ஜீனுக்கும் தேவத்திற்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய பெரிய வல்லமையான நமக்கு தந்தே அறிந்து தேவையோடு இணைந்து வாழும்போது அழுதான வல்லமைகள் அந்த வல்லமை நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த வாழ்க்கைக்கு வழிபடத்துவது என்று பரிசுத்தோகம் படிப்புகிறது தைவனை படித்தல்ல பரிசுத்தோகம் வாழ முடிகிறது காரணம் அந்த வல்லமை இல்லாதபடினாலே இது ஒரு வல்லமையை மதுமக்களை ஆள்கொண்டு வைத்திருக்கிறபடினால் அந்த வல்லமையில் விடுதலை ஆகி நம்மை வளர்ப்பதற்கு இன்னொரு வல்லமை ரொம்ப அவசியமாக இருக்கின்றான் தேவன் அபிஷேகப்படினார் நிலைமையில் அகப்பட்ட யாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சாச நிலையில் அகப்பட்ட மக்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை பெற்றிருந்தால் மாத்திரம்தான் அதில் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் அகமேல பேரிசல்போது தம்முடியும் மகிமையினாலும் காரிணத்தினால் நம்முடைய ஆழைத்தனரை அருகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவத்தையும் வேண்டிய யாவத்தையும் வல்லமையான நமக்கு தந்தி நிச்சயமான உலகத்திலுள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு தங்களுவர்களாக போட்டு மகா மேன்மையான அருமையுமான வாக்குத்தும் அவரின் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம அவரை போல மாற்றும்படியாக அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக அப்படிப்பட்ட நமக்கு அளிக்கப்பட்டிருந்தபடியால் திவ்விய சுவாபத்திற்கு தங்குள்ளேட்டு அவரை போன்ற யோசனைகள் வெளிப்படுவதற்கான வாக்குத்து தேர்தலை அருகின்ற அறிவிலே இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லுகின்றார் தேர்தலோடு உரையாடுகின்ற அனுபவத்தை இன்னும் அதிகமாக நாம் கொள்ள வேண்டும் அவர்கள் அன்புள்ள ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்போது ஜோ பண்ணிதாலும் நல்லதே அமர்ந்து நாம் தேவனுடைய வண்ணால் அதிகமாக நிரம்ப ஆரம்பிக்கின்றோம் வழிபெறுகின்றது தேவன்பினால் நிரப்பப்பட்ட மக்களுக்கு மாத்திரமேசாய்ப்பு எல்லாருக்கும் அன்பை நிறைவாக யார் பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அது நடக்கின்றபடினால் சட்டமன்ற எல்லாருக்கும் அந்த ஆசையும் வாஞ்சல் இருக்கின்றது அதை பெற்றுக் கொள்கின்ற நேரத்தில் பெற்றுக் கொள்ளாமல் போகிறபடினாலே அதை நாம் அடைய முடியாமல் போகிறோம் என்பதை உங்களை சொல்லிக் கொள்கின்றோம் நாக்காலத்தில் நம்முடைய இருவே அதிகமாகற்றப்பட வேண்டும் என்னுடைய ஆமியாத்மா சரித முற்றிலுமாக அன்பீரை கழிவற வேண்டும் என்று விரும்பி இந்த நாக்காலத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் அன்பு நம்முடைய உளங்களை ஊற்ற முடியாமல் இருப்பதற்கு ஆரம்பி பாவமே என்று சொல்லி பரசுத்தார் அபிஷேகத்தை பெற்றிருந்த போதிலே சிந்தனாலும் செயலினாலும் பார்வைகளினாலும் பேச்சுகளினாலும் அநேக பாவங்களை செய்து விடுகின்றபடினால் ஆமியாக வல்லவீன மூலத்தில் உறந்த முடியாமல் போயிடுகின்றது அவர் அறிக்கை செய்து நமக்கு அந்த பிரசவங்கள் உணர்வு உண்டாக ஆரம்பிக்கிறது மகிழ்ச்சியின் சாயலே காணுகின்றோம் அதனால எதிரான பறந்த மிகப்போடு கூட கண்ணாடிலே கத்தோடைய மகிமே கண்ணாடிலே காணுவது போல கண்டு ஆமியாயிருக்கிற கற்பரான் அந்த சாயலாக இருந்தாலே மகிமையிலேயே மகிமடைந்து மறைந்தது படுகிறோம் என்று சொல்லி பவுன் குறைந்து செல்லு போல அதனால பறந்த முகமாக பிரிவினை உடாகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு சென்றபடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அவராவது இறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தேவாதி இறங்க முடியாதபடி அந்த மைவியின் சாயலை காண முடியாத வெளியிடப்பட்டிருப்பதற்கு முகத்தை பார்க்க முடியாத அந்த கிடுமையில நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லையாம் அதனால நேரங்களிலே நம்மளை கடந்து குறைகட்டங்களை அறியாமைகளை கீழ்பிடி ஆமைகளை கண்டுபிடித்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு நம்ம திறந்த முகமாக அமலையாம் ஒரு ஆன்மீகமானது கடவுளுக்கு திறக்கப்பட்டதாக கர்த்தோடி மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கருத்தனால் அந்த சாயலாகத்தாலே மகிழ்ச்சியில் மகிழந்து மறுபடியும் என்ற உண்மையான உண்டாக வேண்டும் என்று ஆவியான எண்ணங்களிலே பாடுகளிலே சிந்தனைகள் எல்லாம் ஒரு புதிய ரூபத்தில கொண்டு அந்த புதிய ரூபத்திலே திறந்தன வாழ்ந்து கொண்டு ஒரு நாள் முற்றிலுமாக மரபு அடைந்தவர்களாக கடன் சொல்லப்போகின்ற ாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அது மறுபடியும் அவர்கள் அதில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்கள் முன்னிலைமை பின்னிலை முன்னிலைமையிலும் கடுவுள்ளதாக இருக்கும் என்று சொத்தத்தை எதிர்ப்பு சொல்லுறாரு கருப்பொருள் நட்சத்திர இயேசு கிறிஸ்துவை அறிஞர் அறிவிலாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினர்கள் மறுபடியும் அவர்களை சுற்றிக்கொண்டு தெரிவிக்கப்பட்டால் இப்படி ஆகும் புங்கல மோசமாக இருக்கும் என்று ஆதரிச்சு அது ஏறி வாழ்க்கையிலே தோல்வியடைந்து போவதற்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமிக்குறின் நன்மைகளை குறைந்து குறைந்து வில்லடைந்து வில்லடைந்து போயிட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே வேறு விதமான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன பத்து லட்சம் அறிவித்த அறிவினாக உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினர்கள் மறுபடியும் கடுமையாக இருக்கும் ஆக நான் அவைக்குரிய நன்மைகளை இழந்து உலகத்தின் அசுத்தங்கள் நம்முடைய உலகிலே பிரவேசித்து அதை நாம் ஜெயிக்கிறவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படாதபடி அதில் அவர் தோல்வியடைந்த போல உலக அசுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் போல ஆமையிலே ஜெயந்திராக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் யோசித்து பிரகாசமாயிருந்த நாட்களை மறந்து அதிபத்து இருந்து காலமாக இருக்கின்றபடிதான் திருச்செமன் பிள்ளைகளைப்பட்ட உள்ளநிலையைசித்துமான கண்டுபிடித்து அறிக்கை செய்துவிட்டுவிட்டு இச்சைதான் உண்டான கேட்டுக்கு தப்பி திகபத்தைவதாக பொறுத்து மகா மேம் அருமையான வாக்கு தத்துவம் உயர்ந்த அடையத்தை பெற்றுக் கொள்வதற்கு நிலையப்படுத்துகிறோம் இப்போது தெரிவிக்கப்படுகிற ஒரு குறைகளை தேவையை செய்யலாம் பின்னர் நாம் ஜெனித்து தேவகா நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நேரங்களை பயன்படுத்துகிறோம் எப்பொழுது போல அறிக்கை